புதிய சரித்திரத்தை படைக்க பழைய சரித்திரத்தையும் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் வணக்கம் நண்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் மூன்றாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு விசை பொறிகளின் ஜெர்மன் காப்புரிமத்தை காட்லி டைம்லர் அவர்கள் பெற்றார் ஆயிரத்தி ஆண்டு வெளிநாட்டில் தஞ்சமடைந்திருந்த விளாடிமிர் லேனின் ரஷ்யா திரும்பினார் ஆயிரோப் சோவியத் போன்றிய பொது கட்சியின் முதல் பொதுச் செயலாளரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு நாசி ஜெர்மனியில் யூதர்களின் வணிக நிறுவனங்களை புறக்கணிக்கும் நடவடிக்கை வெற்றி பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது பட்டான் தீபகற்பத்தில் ஜப்பான் படையினர் அமெரிக்கா மற்றும் பிலிப்பைன்ஸ் படையினர் மீது தாக்குதலை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி புரட்சி ராணுவம் ஹவானா மீது தாக்குதல் தொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு உலகின் முதலாவது கைபேசி அழைப்பை நியூயார்க் நகரில் மோட்டோராலா நிறுவனத்தின் மார்டின் கூப்பர் பெல் ஆய்வுக் ஜோயல் ஆங்கல் என்பவருக்கு மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பதிமூன்று அமெரிக்க மாநிலங்களில் ஆரம்பித்த கடும் சூறாவளி காரணமாக முன்னூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஐயாயிரத்தி பேர் வரை காயமடைந்தனர் ஆயிரத்தி உலகின் முதலாவது போர்டபிள் கணினி ஒஸ்போன் ஒன்று சான் பிரான்சிஸ்கோவில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு போக்லாந்து தீவுகளை அர்ஜென்டினாவிடமிருந்து மீட்கும் முகமாக பிரிட்டன் தனது கடல்படையை அங்கு அனுப்பியது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆப்பிள் நிறுவனம் முதலாவது தலைமுறை ஐபேட் டேப்லெட் கணினியை வெளியிட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் லூனா பத்துவின் சந்திரனின் சுற்று வட்டத்தை பூமியை விட வேறொரு விண் பொருளை சுற்ற ஆரம்பித்த முதலாவது விண்கலம் இதுவாகும் இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு சுவாமி நாராயணன் இந்திய மதகுரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கமலாதேவி சட்டோபாத்யாயா இந்திய சமூக சீர்திருத்தவாதி பெண்ணியவாதி விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராம்நாத் கோயங்கா இந்திய பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிதம்பரநாதன் செட்டியார் தமிழக தமிழறிஞர் மொழியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு படைத்துறை உயர் தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேர்லின் பிராண்டோ அமெரிக்க நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பச்சலூர் ரகுமான் கான் வங்காளதேச கட்டிட கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராமநாராயணன் தென்னிந்திய திரைப்பட இயக்குநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திரஜித் குமாரசுவாமி இலங்கை தமிழ் பொருளியலாளர் மத்திய வங்கி ஆளுநர் ஆயிரத்தி செந்தூர் பாண்டியன் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கா கிருஷ்ண இந்திய மருத்துவர் மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹரிகரன் இந்திய பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மோகன் ராமன் இந்திய திரைப்பட தொலைக்காட்சி நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெயபிரதா இந்திய நடிகை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரபுதேவா தென்னிந்திய நடிகர் மற்றும் நடன அமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்ரேயா ரெட்டி தென்னிந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் விவரம் ஆண்டு ஆயிரத்தி எண்பதாம் ஆண்டு சிவாஜி பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஒளவை துரைசாமி தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு எஸ் ராமசாமி தமிழக அரசியல்வாதி மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே இதுபோன்ற நிகழ்ச்சிகளை இணைந்தோரும் இணையதளத்திற்கு மாறுங்கள்